வணக்கம் ஜூன் 23 மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உயிரியல் பல்வகை அமைப்புக்கான சர்வதேச நாள் மே இருபத்தி இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தோனேஷியாவின் ஜனாதிபதி ஜோகோ விடோதோ மூன்று செர்பியா நாடு பரோல் இல்லாமல் ஆயுள் தண்டனையை அறிமுகப்படுத்துவதற்கு தண்டனை குறியீட்டை சீர்திருத்தியுள்ளனர் இனி இன்றைய நன்றினை பொது அறிவுக்கு கேள்விகள் ஒன்று பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் இரண்டு எந்த பி எஸ் எல்வி ராக்கெட்டின் மூலம் ஆர் ஐ எஸ் ஏ டி பி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது மூன்று இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான மான் புக்கர் சர்வதேச விருது வென்றவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி